வணக்கம் நண்பர்களே நற்றை என் ஹேரி போற்ற கதை சொல் நீதி அரவிந்த் ஹாரி ரான் ஹர்மியானி எல்லாரும் மூணு பேரும் எப்ப நம்மளை யார் எப்ப பிடிப்பாங்களோ பயந்து பயந்து புது புது இடங்கள்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னால அது நம்ம நிலைமை அப்படி ரானுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பு ஹாரிக்கு ஒரு தெரியல எதுவுமே தெரியலாம சும்மா முடிச்சுட்டு இருக்கிறான் இவனை நம்பி வந்துட்டோமேன்ற மனசுல ஒரு குதிப்பு ஹாரிக்கு அவனுக்கும் மனஸ்தாபம் கூடிக்கிட்டே வருது ஹெர்மியானி எப்பப்ப கூட கூட புகுந்து புகுந்து இடையில புகுந்து புகுந்து சண்டையை தடுக்க முயற்சி பண்றான் பட் அவங்க ரெண்டு வருக்கும் மனஸ்தாபம் கூடிக்கிட்டே வருது அப்படி ஒரு நாள் சண்டை போட்டு தூரத்துல ஏதோ சத்தங்குது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வெளில போய் பாக்குறான் பார்த்தா ஒரு பெருங்கூட்டம் இடையே பக்கத்துல அடி பெரிய மேட்ல இருந்து அடி இறங்கி வராங்க யாரு இதுக்கு நம்ம கூட நோக்கி வராங்க வச்சுட்டே இருக்கும்போதே ஏய் எங்க பாடுறா ஆறுல நிறைய சாமான மீன்கள் இருக்கு சீக்கிரம் பிடிப்போவா இடின்னு போய் ஆற்றுல வருக சாமான மந்திரக்குள் எடுத்து சொல்றாங்க மாயக்காரங்கதான் போல சாமான மீன்கள் எடுத்து நாங்க மந்திரக்குளை வச்சு சொன்னே ஆறுல இருந்து அங்க சாப்பாடு தேவையான எல்லா சாமான மீனும் ஸ்ட்ரெயிட்டா வந்து வலையில விழுது அதை எடுத்து பிடிச்சு சமைக்கிறாங்க இவ்வளவு இருக்கிறாலே ஒண்ணத்துக்கு சமை கடுப்படி மனம் வருது பார் அங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே இன்னும் ரெண்டு மூணு பேர் நடந்து வராங்காலதான் ஓடிட்டு மறைஞ்சிட்டு இருக்கிறீங்க வேலை பாக்குறவங்க தானே டக்குன்னு பழிச்சிருதா மூலையில என்னப்பா பண்றது ஆறு வாரமா ஓடிட்டு இருக்கேன் நீங்க ஓடி வந்திருக்கீங்க இப்ப ஆல்டோமோட் வந்து தப்பிச்சு விழுந்த இடம் டாங்ஸோட இடத்துலதான் நானும் விழுந்தோம் அவருக்கு இங்க ஓட்டி இருந்திருக்காரு என்னப்பா சொல்றது நானும் சாதா உலகத்துல இருந்து வந்தவன் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் மாயக்கலைகள்லாம் வராது எனக்கு எப்படி மாயக்கலைகள் வந்துருச்சு என்ன தேடிட்டு இருந்தாங்க நானும் ஆறு வாரமா ஓடிட்டு இருக்கிறேன் என்னோட கிளாஸ்மேட் ஆச்சே ஏன்னு தெரியல என்னோட அப்பா திடீர்னு ஓடி போயிட்டாரு என்னடாச்சு அவரையும் போறாரு அவரோட குடும்பத்துல யாருக்கும் எப்படி மாயக்கலைகள் வந்துச்சு தெரியலயா அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மாயக்கலைகள் மாய உலகத்தை சேர்ந்தவங்க ஓடிட்டாரு எங்க அம்மா என்னையும் தேடிட்டு இருக்காங்க அதான் ஓடிக்கான் அதிரா எல்லாருங்களுமே ஆயிடுச்சே சரிவா இந்த டென்ட்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஆமா அவன் யாருன்னா கோர்னாக் ரெண்டு குள்ள மனிதர்களும் ஏண்ட ஓடி வந்திருக்கீங்க ஒரு பிரச்சனையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்களே என்னப்பா சொல்றது பேங்க் ஒண்ணு எங்க கட்டுப்பாடுல இல்ல இஷ்டத்துக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு இருக்கலாம் அதனால எங்களுக்கு என்னைக்குமே நாங்க ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற இனத்தை சேர்ந்தவங்க காபிண்கள் என்னைக்கும் யாருக்கும் அறிமு அடிமை கிடையாது எங்களுக்கு இருக்கிற பல சக்திகள் இந்த மாய உலகத்தாருக்கு கிடையாது எ வேலை வாங்க அவங்க ஓடி வந்துட்டோம் புரியாது ஒரு கதையா சொல்றேன் இப்ப ஹாக்வர்ட் பள்ளியில நடந்து நடந்த ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதயா பாத்தியாடா இவங்களுக்கு எதுவும் தெரியல கிப்பு என்ன சொல்றது ஆளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா ஆனா ஒரு ஹாரி போட்ட சப்போர்ட் பண்றாங்க யாரும் வாய துறக்கூடாம அடக்கிட்டாங்க இந்த மாதிரி சந்தேகத்தை கிளப்பி ஆனா எவனாலையும் ஹாரியை பிடிக்க முடியல பாத்தியா ஹரிய பிடிக்க முடியா இல்ல பிடிச்சு கொண்டுட்டு சொல்லாம மறைக்கிறாங்களான்னு தெரியலையே கேட்டு சொல்றாரு அவனை கொன்னுட்டா ஏண்டா மறைக்கிறாங்க ஓப்பனா சொல்லினா வேலை முடிஞ்சிருவேன் ஏதாவது ஒரு பழிய போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா இன்னும் யாரையோ கொலை பண்ணா அவனை நாங்க பிடிச்சு கொன்னுட்டோம் வேற வழி இல்லாம கொண்டுட்டோம் ரொம்ப கெட்டவனா ஆகிட்டான் ஏதாவது என்னடா பண்றது அவன் எங்க ஓடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் யாருக்கும் ஒன்னும் தெரியலே பேசிட்டு இருக்காரு அவரும் ஹாரிய ரீசெண்டா பார்த்ததை பத்தி யாருட்டையும் சொல்லல அவர் எங்க பாத்தாருங்கன்னா அவருக்கும் இந்தியாவின் கேட்டு போட்டுக்கிட்ட எங்க இந்தியா போட்டு கொடுத்துருவானோன்னு பயமாவே வயிற்றுலயே சுத்திட்டு சரி சரி இப்ப ஹாக்ட்ஸ் பள்ளியில் நடந்த தெரியுமா அந்த கை ஃப்ரெண்டோட வாளை திருட முயற்சி பண்ணாங்க திருட முயற்சி பண்ணாங்களா யாரா ரெண்டு குட்டி குரங்குங்க வேலையை முயற்சி பண்ணிருக்கு கையும் களவுமா மாட்டுக்குச்சே சொல்ற அதான் அந்த வீஸ்லி குடும்பத்திலேயே கடைசிய ஒரு வாண்டு இருக்கு அது தான் பிரெண்டோட சேர்ந்து திருட முயற்சி பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ரூமுக்குள்ள பூந்த அந்த கைஃப்ரெண்ட் வாழ் இருக்கிற அந்த ஸ்னேப்ஸ் ரூம்ல இருக்கிற கண்ணாடியை உடைச்சி வாழ திருடியிருக்காளுங்க அந்த வாழ திருடிட்டு போய் படியில இறங்கும் போது செவரஸ் கையும் கலவமா பிடிச்சிட்டாரு ஏதோ அந்த வாழை எடுத்துட்டா அதை வச்சு தீய சக்தியிலும் தலைவர் குத்தி கொண்டுலாம் நினைப்பா என்னன்னு தெரியல என்னடா சொல்லுங்க ஒண்ணுமே புரிய இல்ல ஒருவேளை டம்புட்டோட உயில் பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சா என்னன்னு தெரியல அதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா டம்புட்டோட உயில் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரகசியமான செய்திகள்ான் வந்ததுல அந்தோட வாழ் ஹேரி பாட்டருக்கு போய் சேமம் சொல்லியிருக்காரு உங்களோட திருவிட்டு போய் எப்படியாவது ஹாரியை கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு அந்த வாண்டுங்கெல்லாம் ட்ரை பண்ணிச்சோம் என்னடாச்சு அப்படின்னு டீன் தாமஸ் கேக்குறான் ஏன்னா அவங்களோட கிளாஸ்மேட்டு ஒன்னா படிச்ச சின்னி சின்னி பள்ளியில இருக்கும்போது டீன் தாமஸ் அவ கூட நிறைய பேசி நிறைய சுத்தி இருக்கான் ஓ சின்ன பேர் சொல்றதா செவரா கையும் பிடிச்சு நல்லா பனிஷ் பண்ணிட்டாரு என்ன பனிஷ்மெண்ட் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் தான் செய்யப்பட்ட காட்டுக்குள்ள அவளை இந்த ரெண்டு பேரை அடிச்சு துரத்தி விட்டாரு அங்க ஹேக்ரினு ஏதோ ஒரு பைத்தியக்கார் இருக்கானே அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுத்த நினைச்சு விட்டாரான் அப்பா ஹேக்ரிட் கூட தானே அப்ப வராது இது என்ன என்னப்பா அது வீசியோட குடும்பமே சரியில்லை எல்லாரும் அடிபட்டு இருக்காங்க ஏதோ ஒருத்தன் எங்க போயிட்டானே தெரியல இந்த பில்லு கிட்டத்தட்ட உயிர் உல்பா மாறிட்டான் அவங்க அப்பாவும் அடிபட்டு உயிர் குத்து உயிரும் குறையுமா இப்ப புழைச்சு வந்தா ரெண்டு வருஷம் முன்னாடி என்ன அந்த குடும்பமே அடிபடுற குடும்பமா இருக்குமோ என்னவோ என்னவோ நடக்குதுரா இன்னும் புரியல பைத்தியக்காரன் அந்த டம்பு பைத்தியக்காரன் செவரஸ் பைத்தியக்காரன் அந்த வாழை உடனே பத்திரமா அனுப்புறோம் ஆரோமா உடனே அது பாதுகாப்பா இருக்கும் நம்புறோம் ஆரம் அந்த வாழே உண்மையான வாழ் இல்ல ஏன் சொல்ற அது மீன வாழ் இல்லையா என்ன சொல்ற ஏய் இது வாழ்ன்றது காபின்ஸ் எங்க இனம் செஞ்ச வாழ்றா உள்ள மனிதர்கள் நாங்க தொண்டுறதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வாழ் அந்த வாழ்க்கை திருட முயற்சி பண்ணாங்க முழுவதும் அவங்க பேசுறத அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது பொய்யான வாழா திரும்ப வேல வாழை எடுத்து மாத்திட்டாரா இதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்றே தெரியடா இப்ப வாழை வர தேடி கண்டுபிடிக்குமே அதுதானே ஆக்கர்ஸ் அடிக்கிற முக்கியமான அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு தன்னோட ஹேண்ட்பேகை திறக்கிற அங்கிருந்து உள்ள தோண்டி எடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறா இது நம்ம அந்த வீட்டுல இருந்து எடுத்தோம்ல பழைய ஹெட் மாஸ்டரோட போட்டோ இவர் நம்ம கூட இந்த வீட்டுல இருந்தா நம்ம சீர்தான் ஒட்டி கேப்பான்னு சொல்லிட்டு பேக்ல மறைச்சோம் வாங்க கூப்பிடுறாங்க திரும்ப கூப்பிடா ஒரு சலனம் இல்லிய பிளீஸ் வாங்க அப்படி கெஞ்சு கதறி மரியாதையா கூப்பிட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஜல்ல போட்டேட்டுல வராரு மூடு கண்மை என் மந்திரோ சொல்லிட்டா இதுவுமே தெரியல இருக்கு வந்து கண்ணது கிளாஸ்ல இடிச்சுக்கிட்டாரு கூப்பிட்டு வரேன் வாங்க வாங்க அநியாம இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல கண்ண மறைக்கிறேன் ஒண்ணு ஒட்டிக்கேட்டு நீங்க சொல்லக்கூடாது எங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு என்ன கேள்வி சீக்கிரம் கேட்டு தள்ளுங்க து அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சத சொல்லுங்க எங்க பாத்தீங்க எப்ப பாத்தீங்க டம்பூட்டர் எடுத்து தான் கொண்டு ஒரு மோதிரத்தை உடச்சு திறந்தாரு அப்பதான் பார்த்தேன் அந்த ஒட்டி கேட்டு அப்ப இதை சொன்னா டம்பூட்டர் வாழம் ஒன்றோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காருக்குமே நான் சரி அதுக்கப்புறம் ஆடு எடுத்த மாதிரி லூனாவும் தூக்கிட்டு போக நம்ம சிவசன கையம பிரிச்சுட்டே கொஞ்ச துன்படுத்தினாரு அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்ட காட்டுக்கு தொடர்த்து விட்டுட்டாரு ஓஹோ அப்பா இங்க சொன்னது உண்மைதான் சரி எனக்கு ஒரு சந்தேகம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நீங்க டம்பிளோட போட்டோவையும் கொண்டு வர முடியுமா எல்லாம் பைத்திய காரணம் நீங்களும் பைத்திய காரணி இந்த உலக வேற இருக்க நீங்க போராடுறீங்க வடிவமான போட்டோ வேற எங்க இருக்கோ அங்கதான் டிராவல் பண்ண முடியுங்க போட்டோ உங்க கூட இருந்ததா அவர் வந்திருப்பாரு என்னால கூட்டிட்டு வர முடியாது அப்ப விட்டு கேக்கலாம் இங்க வந்தீங்க இந்த மாதிரிதான் டார்ச்சர் பண்ணுவோம் பார்க்க முடியாம போறாரு கண்டுபிடிக்க முடியு கண்டுபிடிக்கணும் எங்க காபலு வச்சிருப்பாங்க அங்கிட்ட போய் கேட்கவும் முடியாது அங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களா எதிரா இருக்கீங்களா நம்மளை காட்டி கொடுத்தா தப்பிக்கலான்னு காட்டி கொடுத்துடாங்களா இன்னும் ஒண்ணும் முதல்ல இந்த அழிக்கிறதுக்கு வா கண்டுபடிக்கணும்பிட்டுக் இருக்குமோ தோணுது ஏன்னா வாழ்மட்டோட உண்மையான இடமே தன்னோட வீடா மதிச்சதுல கிட்ட போஸ்ட் கேட்டாரு அந்த எனக்கு வளர்ந்த அது இந்த வேற எங்க இருக்கும் பழைய வீட்டுல இருந்து என்னபிடிக்கணும் மறைச்சு வச்சுட்டார்க்கே தெரியல சரிடா நான் உள்ள போறேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்க என்னடா யாரும் என்ஜாய் பண்றது மழை பெய்தியா டென்ட்ல இருந்து அடியே வழியுது நான் உள்ள போய் தூங்குறேன் இரு உனக்கு என்ன பிரச்சனை நீ அடுத்ததான் கண்டுபிடிக்க உனக்கு அடுத்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லு ஒரு இளம் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது என்னடா சொல்ற நம்ம என்ன என்னன்னு வச்சுட்டேன் கூட வந்த நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே கிளியரா சொன்ன என்ன மண்ணடா சொன்ன ஒன்னும் கிளியரா நீ சொல்ல நானும் இவ்வளவு நாள ஏதாவது நம்பிட்டு இருந்தேன் நம்பள்ட்டாரு ஏதோ பிளான் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஒண்ணும் தெரியாம ஒரு மண்ணும் தெரியாம நீலா சொல்ற ஏதோ ஸ்டார் ஹோட்டல தங்கிட்டு டெய்லி வாக்கட்ச தேடி போலாம் அப்புறம் அம்மா பக்கத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு போலாம் நினைச்சிட்டு இருக்கியா நான் ஆரம்பத்துல சொன்னேன் நீங்கதான் இந்த மாதிரி சும்மா ஏதாவது சொல்லி சொல்லி ஏமாத்தாத உனக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீன் போட்டு இருந்தேன் போன வருஷம் ஒரு வருஷம் டம்பிளோட கிளாஸ் கிளாஸ் இருந்தா புடிங்கிட்டு இருந்தேன் பாரு எல்லாரும் இருக்கிறாங்க எங்க வீட்டுல பல பேர் கடிபட்டு சொல்லிருக்கான் எங்க அப்பா கடிபட்டு உயிர்பழைச்சு வந்திருக்காரு என்னன்னே தெரியல என்னடா வர பிரச்சனை அது அவங்க சொல்றாங்க அங்க அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல உங்களுக்கு எங்க குடும்பம் யாரு என்னாலும் எனக்கு நாங்க ரெண்டு பேரும் கூட இருக்கோம் ஆனாலும் இவரு ஜாலியா இருக்காரு என்னது நான் ஜாலியா இருக்கணும் எங்க அப்பா அம்மா செத்துப்பட்டாங்க தெரியுமாடா ஏதோ உங்க அப்பா அம்மா பிரச்சனை பிரச்சனை சொல்றேன் உன்னோட அப்பா அம்மாவா நீ இப்ப சித்தப்பா சித்திய மதிக்கிற அவங்க மட்டும் பத்திரமா மாய வளர்த்தாரோட பத்திரமா பாதுகாப்பு அனுப்பிச்சு வச்சுட்டேன் எங்க வீட்டுல எல்லாரும் ரிஸ்க இருக்காங்க அதை பத்தி இவரு கொஞ்சம் கூட கவலை இல்ல அடுத்த இதண்ணும்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா உயருக்கு ஒரு மண்ணும் தெரியாது சின்ன வயசுல இருந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா துயரங்களை அனுபவிச்சிருந்திருக்கேன் தெரியுமா அது இல்ல இந்த நாய் இப்படிதான் பேசும் அடி மனசுல ஆள் மனசுல இருக்க வெளியே வருது லாக்கெட் போட்டுக்கனால்தான் ஒண்ணும் வரல அருமையானி எனக்கு தெரியாதா நீங்க ரெண்டு பேரும் என்ன பின்னாடி மறைஞ்ச மறைஞ்சு பேசறது நான் வெளியே கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு உட்கார்ந்து இருப்பேன் உள்ள ஜாலியா குசு குசு பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது நான் வேணுன்னே தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் உன்னை தெரியண்டா நாங்க குசு குச பேசினா என்னடா அப்படிதான் நான் பேச உனக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாம எங்க எல்லாரையும் ரிஸ்க்ல மாட்டி விட்டு இருக்க எங்க வீட்டுல எல்லாரும் உன்னை பாதுகாக்க பாதுகாக்காங்க பாதுகாக்க ரிஸ்க்ல மாட்டிட்டு நீ ஏதோ பெருசா போற இந்த உலகத்தை காப்பாத்த போற நம்பி எல்லாரும் தான் உயிரை பணிய வைக்கிறாங்க உனக்கு ஒரு இளவும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல எதுக்கிட்ட நான் உட இருக்கணும் உன்ன யாரா வர சொன்னது போய் தொலைய வேண்டியதாண்டா கோவத்துல சொல்லிட்டான் இதை தந்தா நானும் சொல்லிட்டு நானும் போலாம்தான் இருக்கேன் அப்ப உனக்கு நான் தேவல இவனும் தேவலான் வேகமா ஓடி போய் மறைஞ்சிட்டான் பின்னாடி ஓடுறான் அவன் எங்க மறைஞ்சிட்டான்னு அவளுக்கே தெரியல அவன் பேசின கோவத்துல தே மூணு பேரும் இப்பதான் ஒற்றுமை இருக்கணும் இந்த சமயத்துல ஓடி நான் என்ன பண்ணுவேன் சொன்ன அடுத்த ஒரு மூ நா நிம்மதியே இல்ல ஓன ரான் திரும்பி வரவே இல்லை எங்க போயிட்டா ரான் ரான் இல்லாம எடுக்க போறாங்க இல்ல வேற ஏதாவது ஆக்க சரிக்கிற வேற ஏதாவது ஆயுதங்களைய கண்டுபிடிப்பாங்களா தொடரும்